ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து வகுப்பு ஆத்மபோதம் பகவான் ஆதிசங்கரர் அவருடைய ஆத்ம போதத்திலே கடந்த வகுப்புகள் மூலமாக ஒரு பதினோரு ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம் அதுல கடைசியாக பதினோராவது ஸ்லோகத்துல என்ன சொன்னாருன்னா இந்த ஜாதி அபிமானத்தை பத்தி பேசினார் அந்த ஜாதி அபிமானத்தை பற்றி பேசி அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கான ஒரு கதையும் மணிஷா பஞ்சகம் என்ற நூலின் வாயிலாக நமக்கு புரிய வைத்தார் அப்ப அந்த மாதிரி அவர் புரிய வைக்கும் போது ஆச்சாரியை வந்து சீடர்களுக்கு உரைக்கும்படி அதாவது சீடர்களுக்கு புரியிற மாதிரி யார் ஒருவர் பரம்பொருளின் உண்மைத்தன்மையை உணர்ந்து உறுதியான போதத்துடன் ிருக்கின்ற அவர் எந்த குளத்திலே பிறந்திருந்தாலும் சரி இப்ப நம்மால் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த சூத்திரன் வைசியன் சத்திரியன் பிராமணன் என்ற எந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் சரி அவரை நான் வந்து குருவென போற்றுகின்றேன் என்று சொல்கின்றார் அதுதான் மனிஷா பஞ்சகத்தினுடைய முக்கிய செயல்களாகவும் பார்க்கப்படுகிறது இப்ப இன்றைக்கு நாம் இதே ஆத்மபோதத்திலே பனிரெண்டாவது பார்க்க ஆரம்பிக்கிறோம் பனிரெண்டாவது ஸ்லோகம் பஞ்சீகிர மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் சுகதுக்கான போகாயதன முச்சத்தை இந்த பனிரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் அப்படின்னா ஐந்து விதமான பூதங்களுடைய சேர்க்கையினாலே இந்த உடல் உண்டாகி இருக்கிறது என்ன உடல் இந்த ஸ்தூல உடல் நம்ம இடத்துல உபயோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பரு உடல் உண்டாகி இருக்கின்றது இந்த பரு உடல் உண்டாவது எதனால அப்படின்னு பார்த்தா கர்ம சஞ்சிதம் கர்ம சஞ்சிதம்னா ஏற்கனவே நம்ம இடத்துல மூன்று கர்மாக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி படித்த பாடம் இருக்கு தத்துவ போதம் அதுல நம்ம விரிவா பார்த்தோம் ஏன்னா இப்போ ஆத்ம போதம் படிக்க வர்றவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்கிற தத்துவ போதம்ங்கிற நூலை படிச்சிட்டு வரும்போதுதான் எளிமையா புரியும் அப்ப அதுல வந்து மூன்று கர்மாக்களை பத்தி பேசும்போது சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா என்று மூன்று கர்மங்கள்ல பேசினோம் அதுல இந்த பூத உடல் உண்டாவதற்கு சஞ்சித கர்மா காரணமாக இருந்திருக்கிறது சரீரம் சுகதுக்கான போகாயதன முச்சது இந்த சரீரம் சுக துக்கத்தை அனுபவிப்பதற்கான போகத்தை அனுபவிப்பதற்காக வந்துள்ளது என்பதாக இந்த செயலிலே குறிப்பிடுகின்றார் அதாவது நல்வினை தீவினைகளால் அடையப்பட்ட இந்த ஸ்தூல சரீரம் பரு உடல் இன்பத் துன்பங்கள் சுக போகங்கள் போன்றவற்றை அனுபவிப்பதற்கான ஒரு உடலாக வந்திருக்கின்றது என்று இந்த செயலிலே குறிப்பிடுகின்றார் அப்ப இந்த ஸ்தூல உடல் இந்த பரு உடல் நம் இடத்துல வந்த பிறகுதான் நம்மிடத்துல வந்து அந்த இருமைகள் உண்டாயி விட்டது இருமைகள் அப்படின்னா இந்த உடலுடைய அடிப்படையில வைத்துக்கொண்டு நம்ம பிறந்த பிறப்பின் அடிப்படையில நம்ம வந்து பிரிவினைகளை உண்டாக்கிட்டோம் அந்த பிரிவினைகள் தான் என்ன ஜாதி வர்ணம் மொழி கலாச்சாரம் சமயம் மதம் என்பதாக விரிந்து கொண்டே போய்விட்டது அப்ப அந்த பிரிவினைகள் காரணமாக இவன் இந்த ஜாதியில பிறந்திருக்கிறான் இவன் இந்த சமயத்தை சேர்ந்தவன் இவன் இந்த மதத்தை சார்ந்தவன் என்பதாக எல்லாம் நம்ம அந்த இருமைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு எது காரணமாக இருக்குன்னா இந்த பரு உடலாகிய இந்த ஸ்தூல உடல் ஆனால் இந்த ஸ்தூல உடலும் எப்படி வந்துச்சின்னா நம்முடைய சஞ்சித கர்மா ஏற்கனவே நம்ம சேர்த்து வைத்துக்கொண்ட பூர்வ சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா பதிவுகள் இருக்கு பல்வேறு பிறவிகள் நம்ம எடுத்து வந்தோம் அந்த பிறவிகளில் உண்டாக்கப்பட்ட பூர்வ சம்ஸ்காரங்கள்லாம் சஞ்சித கர்மா நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படி கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்து நம்ம இந்த அனுபவிக்கிறதா இந்த பிறவியில பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்றோம் இந்த பிராரப்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே சில காரியங்கள் எல்லாம் இருக்கையா புதுசா செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாம் இருக்கையா அதை வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்றோம் அது மொத்தத்தில் நம்ம இடத்துல மூன்று கர்மாக்கள் இருக்கின்றன அதுல இந்த உடல் எதற்காக வந்திருக்கிறதுனா அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டு பிராரப்த கர்மாவில் அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறது என்பதாக இங்கு சுட்டி காட்டுகின்றார் அந்த ஆத்மாவை மறைக்கின்ற ஸ்தூல உபாதியிலே இந்த பரு உடல் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அவ்வாறு நாம் எடுத்திருக்கும் பஞ்சபூத உடலாகிய இந்த பரு உடலாகிய ஸ்தூல உடலோடு நம்மை நாம் ஐக்கியப்படுத்திக் கொள்வதால்தான் நம்மை நாம் இந்த உடல் என்பதாக பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன்னா நமக்கு வந்து நம்முடைய உண்மைத்தன்மை மறைக்கப்பட்டு விட்டது இந்த பஞ்சபூதங்களால் உண்டான இந்த உடலை வந்து நான் நான் என்று நாம் அபிமானித்துக் கொண்டு என்னை வந்து நான் இன்னார் இந்த ஜாதி இந்த மதம் என்பதாகவும் உண்டாக்கி வைத்துக் இந்த ஸ்தூல உடலையே நான் என்பதாக இந்த மனம் வந்து கருதி கொள்கிறது அந்த அஜ்ஞானம் அந்த அறியாமையினால்தான் இந்த உடல் நம்மை வந்து இந்த உலகத்தையும் அறிமுகப்படுத்தி காட்டுது அப்போ இந்த உடல் எப்படி நமக்கு வேறாக இருக்கின்றதோ அது போல இந்த உலகமும் நமக்கு வேறாகத்தான் இருக்கிறது என்பது நமக்கு எப்ப புரிய வரும் அப்படின்னா இது போன்ற வேதாந்த பாடங்களை எல்லாம் உள்வாங்கி நன்கு புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் புரிய வரும் அப்போ இந்த உலகமும் பௌத்திகமாக இருக்கிறது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றன இந்த உடலும் பௌதிகமாக இருக்கின்றது பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்க எல்லாமே பாஞ்ச பௌதிகம் என்பதாக சாஸ்திரம் குறிப்பிடுகிறது பாஞ்ச பௌதிகம் என்னன்னா ஐந்து பூதங்களால் உண்டாக்கப்பட்டதுதான் இந்த உலகம் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சம் என்பதை புரிந்து வேண்டும் அப்போ இந்த ஐந்து பூதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மண் பூதத்தில் ஆரம்பிக்கிறது நிலபூதம் மண் பூதத்துல வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்பதாக ஐந்து பூதங்கள் இருக்கின்றன இப்ப இந்த ஐந்து பூதங்களுடைய கலவையாகத்தான் இந்த பருகுடல் ஆகிய ஸ்தூல உடலும் இந்த உலகமும் உண்டாகி இருக்கின்றன அப்படிப்பட்ட நம்முடைய இந்த ஸ்தூல உடல் வந்து எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கு இந்த பஞ்ச பூதங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஆகாய தத்துவமா இருக்கு இல்லையா கண்ணுக்கு தெரியாத சூட்சம வடிவத்துல ஆகாயம் இருக்கு அந்த ஆகாயத்தை கண்களால் நம்ம பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆகாய பூதத்திலிருந்து காற்று பூதம் வந்து அந்த காற்று பூதத்திலிருந்து நெருப்பு பூதம் உண்டாகி நெருப்பு பூதத்திலிருந்து நீர் பூதம் அப்புறம் நிலம் என்பதாக ஐந்து பூதங்கள் வரிசை கிரமமாக வெளிப்பட்டிருக்கிறது அப்ப இதுல வந்து ரொம்ப நுண்ணிய பூதமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாய பூதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நுண்ணியத்தன்மை மாறி இறுதியில இந்த மண் பூதமாக வரும்போது அந்த நுண்ணிய தன்மையை இல்லாமல் அது ஒரு பௌதிக தன்மையிலே ஒரு பருமை தன்மையிலே வந்துவிட்டது பருமை தன்மையிலே நம்ம இந்த மண்ணை பார்க்கின்றோம் அப்ப அப்படித்தான் இங்க வந்து மனமானது என்ன பண்ணதுன்னா அந்த நுண்ணிய தன்மையிலிருந்து இந்த பருமை தன்மையாக இந்த உடலை எடுத்துக்கொண்டு இந்த விவகாரத்துக்குள்ளே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அப்போ இந்த ஐந்து பூதங்களுடைய சேர்க்கையாலே உண்டான இந்த ஸ்தூல உடல் பஞ்சபூத உடல் இப்ப நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பருமை தன்மையில் இருக்கு பார்ப்பதற்கு கண்களால் அனுபவமாகுவதாக இருக்கிறது எல்லாமே நமக்கு இந்த பருகுடலில் வந்து எல்லாம் அனுபவம் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பருமை தன்மைக்குள்ள வந்துட்டோம் ஆனால் உண்மையில நம்முடைய தன்மை என்னன்னா அந்த ஆகாய தத்துவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய தன்மையில தான் நம்ம இருந்திருக்கிறோம் அப்ப நம்முடைய மூலம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா நம்ம மிக மிக நுண்ணியமானவர்கள் அப்ப நம்ம நுண்ணியத்தன்மை தான் நம்முடைய மூலம் என்பது இப்போ நம்ம இந்த திடத்தன்மைக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டு இதைத்தான் சத்தியம் என்பதாக நாம் சாதித்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த உடலைத்தான் உண்மையாக நாம் கருதுகின்றோம் அதுதான் மிகப்பெரிய ஒரு முரண்பாடான பிரச்சனையாக நம்முடைய இடத்திலே ஏற்று வைக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த ஐந்து பூதங்களுடைய கலவைகளாகத்தான் இந்த உடலும் உலகமும் இருக்கின்றன அப்படிப்பட்ட நம்முடைய ஸ்தூல உடலும் அந்த கண்ணுக்கு புலப்படாத சூட்சமும் மனமும் கலந்து எண்ணங்கள் வாயிலாக ஏராளமான செயல்களை செய்து ஸ்தூலமாகவும் நுண்மையாகவும் பல விளைவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்ப இதையெல்லாம் அனுபவித்து இந்த உடல் இறுதியில் மரணம் அடையும் போது அந்த ஸ்தூல உடலானது முடிந்து போய் சூக்ஷமமான அந்த நுண்ணிய விளைவுக்கு மனம் என்ற அந்த நுண்ணிய வடிவிலேயே சித்தப்பதிவுகளாக தன்னுடைய சம்ஸ்காரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த சஞ்சித கர்மா என்கின்ற காரணத்தேகத்திலேயே மீண்டும் போய் சேகரித்துக் கொள்கிறது என்பதாக இங்கு புரிந்து வேண்டும் ஏன்னா இப்ப இந்த வேதாந்த பாடத்துல நம்ம ரொம்ப ஆழமாக புரிந்து வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இந்த கர்ம சஞ்சிதம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இந்த செயல அந்த கர்ம சஞ்சிதம்ன்றது அந்த சஞ்சித கர்மாங்கிற ஒரு மூட்டை இருக்கு நம்ம எல்லாருக்குமே நம்ம பல்வேறு பிறவைகளாக சேகரித்து வைத்துக் கொண்ட சம்ஸ்காரம்ங்கிற வாசனைகள் பதிவுகள் இருக்கு அப்ப அந்த வாசனைகள் பதிவுகள் எல்லாம் எப்படின்னா அவரவர்கள் எண்ணங்களால் ஏற்றி வைத்துக்கொண்ட பதிவுகள் அப்ப அந்த பதிவுகளை என்ன பண்றோம்னா ஒரு கர்ம மூட்டையாக வச்சிருக்கிறோம் அது வந்து பாவ புண்ணிய மூட்டை என்பதாக சொல்றோம் அதுல இருந்து தான் நம்ம இந்த பிராரப்த கர்மாவில் கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்து இந்த உடம்புல நம்ம அனுபவித்து தீக்குறோம் அப்போ இந்த உடம்புல அனுபவித்து தீக்கிறமானா தீக்கிறதுக்குண்டான வேலையை செய்து கொண்டிருக்கும் போது புதிய கர்மாக்களையும் சேகரித்துக் கொள்கிறோம் அந்த புதிய கர்மா ஆகாமிய கர்மா என்பதாகவும் பார்க்கப்படுது அப்ப இது மாதிரி மூன்று கர்மாக்களும் நம்ம இடத்துல எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த கர்ம பதிவுகள் தான் என்ன ஆகுதுன்னா மீண்டும் அந்த ஸ்தூல உடல் மரணம் அடையும் போது சூட்ச உடலாகிய இந்த மனமானது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்வினை பதிவுகளோட சேர்ந்து இதையும் எடுத்துக்கொண்டு போய் இந்த புதிய பதிவுகளையும் எடுத்துக்கொண்டு போய் மேலும் அந்த சஞ்சித கர்மாவிலேயே சேகரித்துக் கொள்கிறது அப்ப அந்த மூட்டை என்ன ஆகுதுன்னு பெரிய மூட்டையா மாறிடுது இதுக்குதான் நான் ஏற்கனவே அந்த தத்துவ போதம்லாம் எடுக்கும் போது ஓமானம் எல்லாம் கொடுத்துருக்கேன் எப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரான் பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் வச்சிருக்கான் அதை பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து செலவு பண்றான் அந்த பத்தாயிரத்தை வந்து அவன் செலவு பண்ணி முடிச்சு கட்டிட்டா பரவாயில்ல ஆனா அந்த பத்தாயிரத்து பிசினஸ்ல போட்டு பத்து லட்சமா மாத்திக்கிறான் அப்ப என்ன ஆகுது ஏற்கனவே பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட்ல இருக்குறதுல பத்தாயிரத்து எடுத்துட்டு வந்து மீண்டும் பத்து லட்சமா பெருக்கி அப்ப ஏற்கனவே இருந்த பத்தோட இதையும் சேர்த்து இருபது லட்சமா மாத்திக்கிறான் அப்ப பேங்க் பேலன்ஸ் அதிகம் ஆயிடுது இல்லையா பணம் பேங்க்ல வந்து இந்த மாதிரி மணி அதிகமாகும் ஒரு சந்தோஷம் வருது அது மாதிரி இங்க நம்முடைய கர்ம பேலன்ஸ் இருக்குல்ல கர்ம பலன்கள் அது அதிகமாகும் நமக்கு துயரம் தான் வரும் ஏன்னா அது மாதிரி நம்ம இங்க வந்து என்ன பண்றோம்னா சஞ்சித கர்மாவில சேர்த்துக்கிட்டே போறோம் நம்முடைய பாவ பதிவுகள் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க மகான்கள் அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நம்ம பதிவுகளை வந்து சேகரிக்காம தடுக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும் ஏற்கனவே நம்ம பல பாடங்களுக்கு விளக்கங்கள் எல்லாம் பார்த்தோம் அந்த சஞ்சீத கர்மாங்கிறதுதான் காரணத்தேகம் அந்த காரணத்தேகம்ங்கிறது வந்து மற்ற இரண்டு உடல்கள் எடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றது ஏன் அதை காரணத்தேகம்னு பெயர் வைத்தார்கள் அப்படின்னா இந்த சூக்ம உடலும் ஸ்தூல உடலும் எடுப்பதற்கு காரணமாக இருப்பதனால அதை காரணத்தேகம் என்பதாக மகான்கள் பெயரிட்டு அழைத்தார்கள் அப்போ அந்த காரணத்தேகத்திலிருந்து கிடைத்த நமக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய உடலாகிய மனோ உடல் தான் தெரிகின்ற ஸ்தூல உடலாகிய பரு உடலை எடுத்து விடுகின்றது என்பதாகவும் பார்த்தோம் அப்போ இந்த உடல் ஒன்று ஸ்தூல வடிவில் இருந்தால்தான் அந்த மனதிற்கு எல்லா அனுபவங்களும் நிகழும் என்பதாகவும் பார்த்தோம் அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் மனதிற்கு நிகழ்வதற்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது அதுக்குதான் பரு உடல் என்பதையும் பார்த்தோம் அப்ப மனதனுடைய ஆசா பாசங்கள் அதுதான வாசனைகள் அப்படின்னு சொல்றோம் மனசு வந்து ஏற்கனவே என்னென்ன வாசனைகள் வச்சிருக்கு ஆசா வச்சிருக்கோ அதை கொண்டு வந்து அனுபவமாக்குவதற்காகத்தான் இந்த உடம்பு எடுத்துட்டு வருது அப்ப அந்த அடிப்படையில் அதனுடைய ஆசைகள் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா தூட்சமா இருக்கும் அதை வந்து ஸ்தூலமா மாத்தி அனுபவமாக்கணும் அதுக்கு தான் இந்த ஸ்தூல உடல் ஆகிய எடுத்துட்டு வந்து அனுபவம் ஆக்கிக்கிது அந்த அனுபவம் ஆக்கும்போது தான் நமக்கு இந்த உடல் வாயிலாக நமக்கு என்ன நடக்குது சுக துக்கங்கள் உண்டாகின்றன உண்டாகின்றது துக்கமும் உண்டாகின்றது ஏன் வந்து சுக துக்கங்கள் உண்டாகின்றது அப்படின்னா நம்ம இடத்துல மனதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து இருமைகளால் தான் இருக்குது அப்ப இருமைகளால் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறையும் இருக்கிறது அப்ப நம்ம முன்பே செய்த செயல்கள் இப்போது செயல் விளைவுகளாக மாறி கர்ம விளைவுகளாக அனுபவிப்பதற்காக உடல் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதைத்தான் வந்து கர்மா என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த உடல் மூலமாக தான் நம்ம இங்க கர்மா என்றால் செயல்களை செய்கின்றோம் என்று புரிந்து வேண்டும் இப்போ கர்மா அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை வந்து செயல் விளைவுகள் என்று பொருள் கர்மா அப்படின்னா ஏதோ பாவ புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போயிடக்கூடாது நிறைய பேர் வந்து கர்மான்னா பாவ புண்ணியம் அப்படிங்கிற மைண்ட் செட்டிலே நின்றுடுறாங்க அப்படி இல்லை கர்மா அப்படின்னா கர்மம் என்றால் செயல் விளைவு செயல்கள் என்று அர்த்தம் அப்ப இங்க வந்து செயல் விளைவுகள் வந்து நமக்கு நல்லதோ கெட்டதோ அதற்கு ஏற்ற மாதிரி நமக்கு சுகமோ துக்கமோ கிடைக்கிறது அப்போ அந்த சுகமோ துக்கமோ கிடைப்பதை வைத்து நாம என்ன பண்றோம் பாவம் புண்ணியம் என்பதாக பிரித்து பார்க்கிறோம் ஆனா இங்க பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் நம்மளுடைய செயல் விளைவுகளை பொறுத்து நமக்கு கிடைக்கின்ற சுக அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இங்க கர்மா அப்போ பிறப்பும் அதனால் உண்டாகும் இறப்பும் இல்லாமல் போனால் ஆன்மீக தேடல் என்பதற்கான அவசியமே இல்லாமல் போய்விடுகிறது அப்போ நமக்கு இந்த ஆன்மீக தேடலுடைய அவசியம் எப்போ இல்லாமல் போகும்னா இந்த உடலற்ற நிலையில்தான் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் எதையாவது ஒன்று பிடிக்கணுங்கிறதுக்காக மனசு என்ன பண்ணும் அங்கலாய்த்து கொண்டே இருக்கும் அலைந்து கொண்டே இருக்கும் அப்படி அழைப்பாகின்ற மனதை வந்து என்ன பண்ணும் பல்வேறு ஆசைகளை உண்டாக்கி உண்டாக்கி மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சுத்திக்கிட்டே இருப்போம் அந்த சுற்று தான் இங்கே வந்து கர்மா தேரியா பார்க்குறோம் ஏன்னா இந்த உடம்புல வந்து சில காரியங்களை செய்யுது ஆசப்பாசங்கள்னால அப்புறம் அந்த வினைகளை சேர்த்திக்குது அதை வந்து ஆகாமிய கர்மாங்குது அப்புறம் அதை கொண்டு போய் மீண்டும் சஞ்சீத கர்மாவில சேர்த்திக்குது அப்புறம் அது பெரிய மூட்டையா மாத்திக்குது அப்புறம் அதுலிருந்து மீண்டும் ஒரு பிறவிக்கு வருது அது கொஞ்சோண்டு வரும்போது பிரார்ப்ப கர்மாவை எடுத்துட்டு வருது அப்புறம் மீண்டும் உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபடுது இப்படியே இந்த பிறவி சக்கரம் விடுபட முடியாத ஒரு சுழற்சியில சிக்கி இருக்கிறது அப்போ இந்த உடலானது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா ஐந்து புலன்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஐந்து புலன்கள் மூலமாகத்தான் சுக துக்கங்களை அனுபவித்து அதை வந்து பாவ புண்ணியமாக பார்க்கின்றது அப்ப இதன் மூலமா தான் நமக்கு இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழல் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப இதிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் இப்ப நம்ம இந்த ஸ்தூல உடல் எப்படிப்பட்டது இதுல எந்த இடத்துல மனசு சிக்கிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த மனதனுடைய போக்கு வந்து புலன்களை சார்ந்து இருக்கிறது என்றெல்லாம் நம்ம புரிந்து அப்ப நமக்கு அந்த புலன்களை இயக்குகின்ற அந்த மூலத்தையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப புலன்களை இயக்குகின்ற மூலம் வந்து மனசு அப்ப அந்த மனதிலே நம்ம பிடிச்சோம் அப்படின்னா மனதை வந்து நம்ம அந்த அறிவுடன் இணைப்பது மட்டும்தான் இங்கு நம்ம அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அரிய மார்க்கமாகவும் பார்க்கப்படுகிறது அப்போ அந்த மனமானது அந்த அறிவுத்தன்மைக்குள்ள போயிடுச்சுன்னா இங்கு அஜானம் விலகி அந்த தூய அறிவாகவே அது பிரகாசிப்பதாகத்தான் இங்கு வேதம் சாஸ்திரம் எல்லாம் எடுத்து நமக்கு புரிய வைக்க பாக்குது அப்ப உடல் ஒன்று தோன்றுகிறது என்றால் பருவுடலாகி இந்த ஸ்தூல உடல் ஒன்று தோன்றுகிறது என்றால் அது வந்து எதேச்சையாக உண்டாவது கிடையாது சூக்ஷம வடிவில இருக்கின்ற பல்வேறு எண்ணங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பாகிய சூக்ஷம மனதின் பரிணாமம் தான் இந்த ஸ்தூல உடலாக நமக்கு தோன்றுகின்றது உண்டாகி இருக்கின்றது இதைத்தான் வந்து சாஸ்திரம் ஜீவன் என்று சொல்கிறது அப்ப இந்த ஜீவன் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி அதை நம்ம பிரிச்சு சொல்றோம் ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்ட்டுல அது வேற ஒண்ணும் இல்லை இந்த ஜீவனுங்கிறது மனசுதான் அப்ப இந்த ஜீவன்கிற மனமானது இங்க வந்து உடல் எடுத்துக்கொண்டு இந்த பருவ உடல் மூலமாக செயல்களை செய்து கொண்டிருக்கிறது அதனால நம்ம ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி புரித்தலுக்காக சொல்லப்பட்டிருக்கு மனமானது இந்த ஜீவத்துவத்துக்குள்ள வந்து இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு இந்த மனதிற்கு ஒரு அதிஷ்டானம் இருக்கணும் இல்லையா மனம் தானாகவே இயங்காது அப்ப மனதை இயக்குவதற்கான ஒரு அதிஷ்டானமாக அந்த அறிவு பார்க்கப்படுகிறது அப்ப அந்த அறிவு தான் யாருன்னா பரமாத்மா அப்போ இதைத்தான் நாம் இங்க பிரித்து ஜீவாத்மா பரமாத்மா என்பதாக பார்க்கிறோம் அப்ப இதை சாதாரணமாக படிக்கின்றவர்களுக்கு வந்து இந்த ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம் வந்து புரியாததுனால ஏதோ ஒரு இறைவன் நமக்கு வேறாக இருக்கிறார் நாம் அவருடைய தொண்டர்கள் தாசர்கள் என்பதாக பார்த்துக்கொண்டு நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு போயிடுறோம் அப்படித்தான் நம்ம வாழ்ந்த அந்த உண்மை தன்மையை புரிந்து என்றால் அதே மனமானது உயிர் பரிமாணத்துக்குள்ள வரும்போது தான் புரிந்து முடியும் என்பதாகவும் இதே சாஸ்திரங்கள் எல்லாம் சுட்டி காட்டுகின்றன ஏன்னா வெறும் கருமத்தினாலே செயலினால மட்டுமே அந்த ஆத்மாவை பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியாது செயல் விளைவுகள் என்ன ஆகும்னா நமக்கு நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் இல்லையா செயல் விளைவுகள் வந்து நல்லதாக கெட்டதான் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம செயல் செய்வோம் ஆனால் செய்கின்ற செயல் விளைவுகள் நமக்கு கெட்டதாக மாறிட்டால் அதுக்குண்டான அனுபவங்களை நம்ம அனுபவித்து தானே தீரணும் அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில சரியானபடி வழிநடத்தணும் என்பது தான் இங்கே மகான்கள் சுட்டி காட்டுகின்ற முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது உடல் என்பது நல்லதும் கெட்டதும் நடக்க இருக்கின்ற ஒரு விளை நிலம் எப்படி ஒரு பூமி இருக்குதோ அங்கதான விதைகள் எல்லாம் தூவுறோம் அப்ப பூமியில மண் பூதத்துலதான் அந்த விதைகளை புற தூவி அந்த விதைகளை விளைச்சலாக மாற்றி மீண்டும் அந்த விதைகளையே அறுவடை செய்கின்றோம் அது மாதிரி இங்க நல்லது கெட்டது ஆகின்ற நம்முடைய எண்ணங்களுடைய சம்ஸ்கார பதிவுகள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் விளைவிக்கக்கூடிய ஒரு விளை இந்த உடலை பார்க்கப்படுகிறது எந்த உடல் மனிதனுடைய பார்க்கப்படுகிறது நம்முடைய நாம் ஏற்கனவே விதைத்து வைத்துக் கொண்ட பல்வேறு பதிவுகளை எண்ணங்களை விளைச்சல் ஆக்குது அறுவடை பண்ணி அதுல ஆனந்தமும் அடையுது துயரமும் அடையுது ஏன்னா அந்த விளைச்சல் வரும்போது அதுல நல்ல விதையும் வரும் கெட்டு போன விதையும் வரும் இல்லையா விவசாயம் பண்ணும் போது எல்லா விதைகளுமே வந்து செழிப்பா வளர்ந்துடும் சில விதைகள் நல்லா வரும் சில விதைகள் அழுகி போகும் அது மாதிரி இங்க நம்முடைய செயல் விளைவுகள் என்னவா மாறிடுதுன்னா நம்முடைய எண்ணங்களுடைய தாக்கம் இந்த விளை நிலமாகிய உடலில் இருந்து வெளிப்படும் போது நமக்கு இரண்டு விஷயங்களாகவும் அனுபவம் அதுதான் சுகம் துக்கம் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப அப்படிப்பட்ட விளை நிலமாகிய இந்த உடலை பற்றி இந்த ஸ்தூல உடலாகிய பரு உடலை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் பகவத்கீதையில பேசுறார் அதையும் நம்ம பார்த்தோம்னா இன்னும் ஒரு தெளிவுக்கு வரலாம் ஏன்னா இந்த ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கர் நமக்கு எதை சுட்டி காட்டுறாருன்னா ஸ்தூல உடலை சுட்டி காட்டுகிறார் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பாருங்க மீண்டும் படிக்கிறேன் அந்த பனிரெண்டாவது ஸ்லோகம் பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் அந்த பஞ்சீகிருத மகாபூத சம்பவம்னா பஞ்சீகிருதம் செய்யப்பட்ட ஐந்து பூதங்களினாலே இந்த கர்மம் என்ற செயல் விளைவுகளால் உண்டாக்கப்பட்ட சஞ்சித கர்மாவிலே சரீரம் உண்டாகிறது சரீரம் சுக துக்கான போகாயத்தன உச்சது அப்படிப்பட்ட ஒரு சரீரம் வந்து சுக துக்கங்களை அனுபவிப்பதற்கான ஒரு போகாய தனம் போகத்தை அனுபவிப்பதற்கான ஒரு கருவி என்பதாக இங்க சுட்டி காட்டுகின்றார் அப்போ அந்த போகத்தை அனுபவிப்பதற்கான ஒரு கருவியாக இருக்கின்ற இந்த உடலை பற்றி பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நிறைய விஷயங்களை சொல்றார் அதை வந்து ஓமானமா நம்ம எடுத்து உரைநடையிலே கொடுத்துருக்கிறோம் மீண்டும் அந்த உரைநடையை இங்க பார்க்கலாம் இப்ப எப்படி நம்ம அதை புரிந்து இந்த ஸ்தூல உடலாகிய பரு உடல் இந்த பரு வந்து ஒரு தேருக்கு வருமானம் ஒரு தேர் அந்த காலத்துல வந்து காரெல்லாம் கிடையாது இந்த காலத்துல காரெல்லாம் அந்த காலத்துல தேர் தான் வாகனம் தேர் மூலமா தான் எங்கேயாவது போவாங்க ராஜாக்கள் போறதா இருந்தாலும் சரி ஒரு அமைச்சர்கள் போறதா இருந்தாலும் சரி ஒரு தேர் வச்சிருப்பாங்க அந்த தேர்ல குதிரையை போட்டிக்கிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவாங்க அதனால தேருங்கிற வாகனத்தை தான் இந்த உடலாக சொல்றாரு அதனால எங்க புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு நாலேஜ் டெவலப் ஆகும் இதை பற்றி ஒரு நாலேஜ் டெவலப் ஆகும் என்ன அப்படின்னா இப்ப இந்த உடல் தான் வந்து தேர் இப்ப இந்த உடல்ல ஒருத்தன் பயணம் பண்றான் தேர்ல ஒருத்தன் பயணம் பண்றான் இல்லையா அவன் ராஜாவா இருக்கலாம் மந்திரியா இருக்கலாம் எப்படியோ அவருத்த தேர்ல பயணம் பண்ணுவான் அப்ப அந்த தேர்ல பயணம் பண்றவன் தான் ஆத்மா அப்ப இந்த உடல் தான் தேரு அந்த தேர்ல பயணம் செய்யக்கூடிய அந்த பயணியை ஓட்டுவானான்னா கிடையாது ஏன்னா அவன் ராஜாவா இருப்பான் இல்ல மந்திரியா இருப்பான் அதனால அவன் என்ன பண்ணுவான் ஒரு டிரைவர் வச்சுட்டுவான் ஒரு தேர்வட்டி வச்சுக்கிட்டுதான் தேரை ஓட்டுவான் இல்லையா நேரடியா அந்த ராஜாவே தேர ஓட்ட மாட்டாரு அல்லது ஒரு மந்திரியே தேர ஓட்ட மாட்டான் அப்ப அந்த தேரை ஓட்டுவதற்கான ஒரு தேரோட்டியும் தேவைப்படுறான் அப்ப இங்க தேர் தேவைப்படுது தேரில் பயணம் செய்யக்கூடிய ஒருத்தன் தேவைப்படுகிறான் தேரோட்டி தேவைப்படுகிறான் மேலும் என்ன பண்ணும் அந்த தேரில் குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கணும் வெறும் தேர் மட்டும் தான் அந்த தேர் போகுமா போகாது அப்ப அந்த தேர்ல குதிரைகள் இருக்கணும் அப்பதான் அந்த குதிரை இழுத்துக்கிட்டு போகும் தேரை சரி குதிரையும் தேர்தா மட்டும் போதுமா அல்லது தேரோட்டி இருந்தா போதுமானா இல்லை அந்த குதிரைக்கும் தேரோட்டிக்கும் இடையில கடிவாளம் இருக்கணும் என்ன அந்த கடிவாளம் தான் கட்டுப்பாடு தேரை வந்து அது நிஷ்டத்துக்கு ஓட விட்டா என்னாகும் குதிரைகள் தாறுமாறா ஓடி நம்மளை பழத்தில் தள்ளி விட்டணும் தேரில் பயணம் செய்பவனையும் கொண்டு போய் குடியில் தள்ளி விட்டணும் அப்போ என்ன எங்கே தேவைப்படுது ஒரு தேரில் பயணம் செய்பவன் தேரை வைத்து கொண்டால் மட்டும் போதாது அந்த தேரிலே பயணம் செய்பவன் அமர்ந்து கொண்ட பிறகு அதற்கு ஒரு தேரோட்டியை வைத்து கொள்ள வேண்டும் அந்த தேரோட்டி மட்டும் போதாது அந்த தேரை இயக்குவதற்கான குதிரைகளும் பூட்டப்பட்டிருக்க வேண்டும் குதிரைகள் மட்டும் பூட்டி விட்டால் போதாது அந்த குதிரைகளையும் தேரோட்டையும் இணைப்பதற்கான லகான் இருக்கணும் அதாவது கடிவாளம் இருக்கணும் அப்ப இந்த மாதிரி இருந்தா தான் அந்த தேர்னுடைய பயணம் முழுமை அடையும் அப்பதான் அந்த தேர்ல பயணம் செய்யக்கூடிய தேர்னுடைய எஜமானன் எங்க போய் சேருவான் அவன் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இலக்கை அவன் அடைவான் அப்ப இந்த ஓமானத்தை அப்படியே அழகா எடுத்து பொருத்தி நம்ம இப்ப நம்ம ஆன்மாவோடு பொருத்தி பார்க்க போறோம் அப்ப நல்லா புரிஞ்சுக்கீங்க தேரானது உடல் தேரில் பயணம் செய்கின்ற எஜமான் தான் ஆத்மா தேரோட்டி தான் இங்க வந்து புத்தி அந்த தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள் தான் வந்து ஐந்து புலன்கள் ஐந்து குதிரைகள் அந்த தேரில் பூட்டப்பட்டிருக்கின்றன அந்த ஐந்து குதிரைகளும் ஐந்து புலன்கள் அந்த குதிரைகளையும் தேரோட்டியையும் இணைக்கின்ற கடிவாளம் இருக்குது இல்லையா அந்த கடிவாளம் தான் இங்கு மனம் அப்ப இந்த பாயிண்டை நல்லா நோட் பண்ணிக்கணும் இதை வச்சுதான் இப்ப நம்ம வந்து இந்த உடம்பு எப்படி செயல்பாட்டில் இருக்குதுங்கிறத பார்க்க போறோம் இது பகவத்கீதையினுடைய அவமானம் பகவத்கீதை எடுத்து இதை அழகாக புரிய வைக்க முயற்சி செய்து அப்போ என்ன பண்றோம்னா இப்போ இந்த தேர் செல்வதற்கான பாதைகள் நிறைய இருக்கின்றன இப்போ ஒரு தேர் பயணம் பண்ணணும்னா எந்த பாதையில் வேணா போலாம் இல்லையா லெஃப்டில் போலாம் ரைட்டில் போனா ஸ்ட்ரைட்டாக போகலாம் அப்போ நிறைய பாதைகள் இருக்குது அப்போ தேர் பயணம் செய்வதற்கான பாதைகள் நிறைய இருக்கின்றன அப்போ அது மாதிரி இந்த மனித உடலாகிய நாம் இந்த உலக விவகாரத்திலே ஈடுபடுவதற்கான விசைய சுகங்கள் நிறைய இருக்கின்றன ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கணும் தேர் வந்து பயணம் செய்வதற்கான பல பாதைகள் இருப்பது போல இந்த மனித உடலாகி இந்த சரீரம் இந்த உலக விவகாரங்களிலே விசைய சுகங்களிலே ஈடுபடுவதற்கான விசைய சுகங்கள் நிறைய இருக்கின்றன நம்ம இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்போ இந்த உடல் என்ற தேர் பயணம் இந்த உடலாகிய தேர் பயணம் இப்போ தொடங்குது அப்போ இந்த தேரில் பயணம் உலக பொருளாகிய சாலை வழியாகத்தான் சென்றாக வேண்டும் அப்ப அந்த தேர்னுடைய பயணமானது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சுக துக்கங்களை தான் பயணம் பண்ணி ஆகணும் இந்த பாதைகள் அப்போ அந்த பாதைகள்ல நல்ல பாதையும் இருக்கும் கெட்ட பாதையும் இருக்கும் ரெண்டையும் பண்ணி தான் அந்த தேரானது பயணம் பண்ணி போகணும் அது மாதிரி இந்த மனித உடலானது நல்லதையும் அடையும் கெட்டதையும் அடையும் ஆனா வேற வழி இல்லை இந்த சமுதாயத்துக்குள்ள வந்தாச்சு இந்த உலக வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு அப்போ சுக துக்கங்களை அனுபவித்து தான் இந்த உடலானது பயணம் பண்ணி ஆகணும் அப்படி பயணம் பண்ணும்போது இந்த உலகியல் பொருட்கள் இருந்து விலகவே முடியாது ஏன் அப்படின்னா பயணம் கிளம்பியாச்சு பிறந்தாச்சு மனித பிறவி எடுத்துட்டோம் அப்போ பயணம் முடியிற வரைக்கும் நம்ம பயணம் பட்டுகிட்டே தான் இருக்கணும் டிராவலிங் பண்ணியே தான் ஆகணும் அப்போ இந்த ட்ராவலிங் பார்த்து இருக்கு பாதைகள் இருக்கு அது நல்ல பாதையாகவும் இருக்கலாம் கெட்ட பாதையாகவும் இருக்கலாம் அது மாதிரி இந்த உலக விவகாரங்களுக்குள்ள நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் கெட்ட விஷயமாக இருக்கலாம் ரெண்டையுமே நம்ம டிராவல் பண்ணி ஆகணும் அதத்தான் சொல்றாங்க பகவான் ஆதி கிருஷ்ணன் சொல்லும் போது ஸ்ரீகிருஷ்ணன் இது மாதிரி டிராவலிங் பார்த்து ஆகிய இந்த உலக விவகாரங்களுக்குள்ளே இந்த தேர் என்ற உடல் வந்து பயணம் பண்ணி தான் ஆகணும் அப்படி பயணம் பண்ணும் அந்த பயணத்தினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு தானே தேரோட்டி கொடுக்கப்பட்டிருக்கான் மேலும் அந்த தேரை இடுத்துக் கொண்டு ஓடுவதற்குத்தான குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது அது மாதிரி நமக்கும் இந்த தேராகிய உடல்ல இந்த தேர் வந்து எப்படி ஐந்து குதிரைகள் மூலமா இயங்குதோ அது மாதிரி இந்த உடலானது ஐந்து புலன்கள் மூலமா இயங்குது இந்த உடல் வந்து சும்மா இயங்கல ஐந்து புலன்கள் ஐந்து விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்க ஐந்து புலன்கள் மூலமாக இந்த உடலானது இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படி இயங்குகின்ற இந்த புலன்கள் அதன் போக்கில் தாறுமாறா போனா என்னாகும் இந்த உண்மையான குதிரை வந்து தார்மாரா ஓடனா என்ன ஆகும் அந்த தேர் குடை கீழே விழுந்துடும் அப்போ வந்து அந்த தேர் உடஞ்சி போகும் அந்த தேரில் பயணம் செய்யக்கூடிய எஜமானனும் அடிபட்டுருவான் அது மாதிரி இந்த உடலாகிய நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட இந்த உடலாகிய விஷயத்துல ஐந்து புலன்களை அதன் போக்கில் ஓட விட்டா என்னாகும் இந்த உடலும் டேமேஜ் ஆகிடும் இந்த உடலுக்குள்ள எஜமானனா இருக்கின்ற உயிரும் போயிடும் அப்போ நம்ம இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிரும் காப்பாற்றப்பட வேண்டும் பாதுகாப்பா இருக்க வேண்டும் அந்த உடலிலே பயணம் செய்கின்ற எஜமானனும் அந்த பயணத்தினுடைய இலக்கை அடைவதற்கான பொறுமையாக இருந்தாக வேண்டும் அப்ப அந்த உடலிலே பூட்டப்பட்ட ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையா அந்த புலன்களை கையாளுவதற்காகத்தான் எப்படி அந்த தேரிலே வந்து தேரோட்டி இருக்கிறானோ அது போல நம்மிடத்திலே புத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்றார் எப்படி அதை ஒப்பிட்டு சொல்றாருனோ அழகா புரிய வைக்கிறார் ஒரு தேரில தேரோட்டித்தான் அந்த தேரை இயக்கிறான் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த தேர் இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ அவங்ககிட்ட தான் அந்த புத்திசாலித்தான் நம்ம இருக்கு தேர் எப்படி இயக்கணும் லெப்டில் கரெக்டாக ஓட்டணுமா ரைட்டில் கரெக்டாக ஓட்டுணுமா ஸ்ட்ரைட்டாக ஓட்டணுமா எதிரில் வர்றதுல மோதாம ஓட்டணுமா அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் அந்த தேரோட்டினுடைய திறமையினால்தான் தேரானது பயணிக்கப்பட்டு அந்த பயணத்திலே ஐந்து குதிரைகள் தாறுமாற ஓடக்கூடாது என்பதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கடிவாளத்தையும் தேரோட்டி தன் கையிலே பிடித்து போல இப்போ நமக்கும் உடலாகிய இந்த பஞ்சபூத பௌதிக உடலிலே ஐந்து புலன்கள் அதன் போக்கில கண்டபடி போகாமல் இருப்பதற்காக அதை கையாள்வதற்கான தேரோட்டியாக புத்தி சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த புத்திசக்தி மட்டும் இருந்தால் போதாது அந்த தேரோட்டி மட்டும் இருந்தால் போதாது அந்த புத்திசக்தியும் புலன்களும் இணைப்பதற்கான மனம் என்ற கடிவாளம் தேவைப்படுகிறது முக்கியமான பாயிண்ட் அப்ப அந்த தேரோட்டி புத்தி சக்தியையும் ஐந்து புலன்களாகிய அந்த விசே சுகங்களிலே ஈடுபடுகின்ற அந்த புலன்களையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கடிவாளம் தான் இந்த மனம் என்பதாக இங்கு சுட்டி அப்ப எப்படி ஒரு தேரோட ஒமானப்படுத்தி புரிய வைக்கிறார்ன்றத புரிந்து அப்போ இந்த பயணத்தின் வேகமும் நாம் சேர வேண்டிய இழப்பும் அந்த தேரிலே பூட்டப்பட்ட குதிரைகளை பொறுத்துத்தானே இருக்கின்றது மேலும் குதிரையினுடைய வேகம் அந்த கடிவாளத்தை பொறுத்துத்தானே அமைந்திருக்கிறது அந்த கடிவாளத்தின் இயக்கமும் அந்த தேரோட்டையை பொறுத்துத்தானே உள்ளது அப்பொழுதுதானே இந்த பயணத்தினுடைய வெற்றி தோல்வி அந்த தேரோட்டினாலே நிர்ணயிக்கப்படுகிறது அது போல இங்க நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட குதிரைகளாகிய ஐந்து புலன்களின் இடத்துல போராடுவதனால என்ன நடக்கும் ஒரு பிரோஜனம் நடக்காது ஏன்னா இது வந்து இந்த புலன் வந்து எதையோ பாக்குது நான் பார்க்காம இதை வந்து கண்ணை போட்டு மூடிக்கிறேன் காது எதையோ கேட்குது அப்ப இந்த காதை ரெண்டு பஞ்சி வச்சு அடைச்சிக்கிறேன் அப்படின்லாம் செஞ்சோம்னா அது சரிபட்டு வருமானா அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏன்னா அதெல்லாம் ஒரு போராட்டம் அப்படி போராட வேண்டாம் என்ன சொல்றாங்க மகான்கள் அப்படின்னா அந்த ஐந்து குதிரைகள்னால போராடாம அதுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கையா ஐந்து புலன்களை இணைப்பதற்கான ஒரு கடிவாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த மனதையை கட்டி வைப்பதனாலேயோ அந்த மனதை போட்டு நிறுத்துறதுனாலேயோ ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்க அதுவும் பிரயோஜனப்படாது ஆக அங்க என்ன தேவைப்படுதுன்னா ஐந்து புலன்கள் அதனுடைய போக்குல போகட்டும் அதை கட்டுப்படுத்துவதற்கான கடிவாளமும் இருக்கட்டும் ஆனா அதை கட்டுப்படுத்துகின்ற புத்தி இருக்கிறான்ல அவன் மட்டும் தான் திறமைசாலியாக இருக்க வேண்டும் ஒரு தேரை ஓட்டுவதற்கு தேரிலே பூட்டப்பட்ட குதிரைகள் ஐந்தும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த தேரிலே கட்டப்பட்ட கடிவாளம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த கடிவாளத்தையும் அந்த ஐந்து குதிரைகளையும் கையாள தெரிந்த தேரோட்டி திறமைசாலியாக இருந்தால்தான் தேர் வந்து அந்த பாதையில சரியாக போகும் தடுமாறாமல் போகும் பள்ளம் மேட்டை பார்த்து போகும் கொடைசாகாமல் போகும் அது போல இங்கு மனிதர்களாகி நாம் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட ஐந்து குதிரைகளாக இருக்கின்ற ஐந்து புலன்களை அதன் போக்கிலே ஓடுவதை பார்த்து கொண்டோ அல்லது அதை தடுத்து நிறுத்துகிறேன் என்று கூறிக்கொண்டோ அதற்கான பயிற்சிகளை செய்து கொண்டோ எந்த பயணம் இல்லை சரி அப்படிப்பட்ட அந்த ஐந்து குதிரைகளை கையாள தெரிந்த மனதையாவது நான் கட்டுப்படுத்துகிறேன் மனதை புடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனதை கட்டுப்படுத்துவதனாலயோ மனதை அதன் போக்கிலே போகாமல் இழுத்து பிடிப்பதனால ஏதேனும் பயன் இல்லை அப்படின் புலன்களையும் மனதையும் கையாள தெரிந்த புத்திசாலி புத்தி திறமையாக இருக்க வேண்டும் அவன் தான் இங்கு விவேகி என்பதாக பார்க்கப்படுகிறது இந்த சாஸ்திரத்துல முக்கியமா இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இந்த ஞான பாதையில வருவதற்கு விவேகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனாக பிறந்ததனுடைய சிறப்பான அம்சமே அந்த பகுத்தறிவு தன்மையை கொண்ட விவேகம் தான் இங்கு மிக பெரிதாக பார்க்கப்படுகிறது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற இந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தின் மகான்கள் மனித பிறவியனுடைய மகத்துவத்தை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் என்றால் வேற எந்த பிறவிகளுக்கும் கிடைக்காத ஒரு பிரத்யேக பகுத்தறிவு கொண்டவன் மனிதன் அவனிடத்தில் மட்டும்தான் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய புத்திசாலித்தனம் இருக்கிறது விவேகம் இருக்கிறது அப்ப அவன் இங்கு விழித்துக் கொள்ள வேண்டும் இப்ப தேரோட்டி தூங்கிட்டா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்களேன் பண்ணிருக்கு தேர்ல சக்கரங்களுக்கு ஆனா அப்படிப்பட்ட தேரும் பிரமாதமா ஓடுது தேரோட்டியும் அருமையா அமர்ந்திருக்காரு தேருக்குள்ள எஜமானனும் அமர்ந்திருக்காரு தேர்னுடைய கடிவாளமும் அந்த குதிரைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேரோட்டி தூங்கிட்டா என்னாகும் தேரோட்டி தூங்கிட்டா அந்த கடிவாளத்தை கட்டுப்படுத்துவதற்கான அந்த இயக்கம் நின்று போயிடும் அப்ப என்ன ஆகும் குதிரை வந்து ஃப்ரீ ஆயிடும் அதனுடைய போக்கில் ஓட ஆரம்பிச்சிடும் ஓட ஆரம்பிச்சுடும் என்ன ஆகும் அஞ்சு குதிரைகளும் அஞ்சு பக்கம் போக பார்க்கும் அஞ்சு குதிரைகள் அஞ்சு பக்கம் போச்சுன்னா தேர் ஒழுங்கா ஊர் போய் சேருமா ஊர் போய் சேராது அப்ப அந்த தேர் என்ன ஆகும்னா எங்கேயோ ஒரு பள்ளத்தை நோக்கியோ மேடை நோக்கியோ ஓடி மோதி கீதி நம்மளை கீழே தள்ளிடும் அப்ப அங்க என்ன பாதிப்பு வரும் அந்த தேரும் முறிஞ்சு போகும் தேர்ல இருக்கிற எஜமானனும் அடிபட்டுருவான் அது மாதிரி இங்க நம்முடைய உடல்ல ஐந்து புலன்கள் இருக்கட்டும் மனம் இருக்கட்டும் அதுல உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கட்டும் இந்த உடல் இருக்கட்டும் ஆனா இதையெல்லாம் கையாளுவதற்கான ஒரு புத்திசக்தி நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அவன்தான் தேரோட்டி அப்ப அந்த தேரோட்டியை விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் இங்க விழிப்புணர்வு என்று சொல்லப்படுகிறது விழிப்புணர்வுன்றது என்னன்னா விழித்தெரு பள்ளடார் சொல்றாரு இல்லையா விழித்தெரு விழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இங்க புத்தியை விழிப்படைய வேண்டும் இந்த புத்தி விழிப்படையாவிட்டால் எப்படி அந்த உண்மையான தேர் வந்து தேரோட்டியிட்ட கையில இருந்து ஏமாந்து போய் போய் கொடை சாஞ்சிடுதோ உடஞ்சி போவதோ அதனால எஜமானனும் அடிபட்டுறானோ அது மாதிரி இங்க நம்ம இடத்துல புத்தி விழிப்படையாவிட்டால் புலன்களும் பாதிக்கப்பட்டு அந்த புலன்களால் இயக்கப்படுகின்ற கடிவாளமாகிய மனதும் பாதிக்கப்பட்டு அந்த மனதிற்கு ஆதாரமாக இருக்கின்ற இந்த தேரும் பாதிக்கப்பட்டு அந்த தேரிலே பயணம் செய்கின்ற ஆத்மாவும் பாதிக்கப்பட்டு ஆத்மான இங்க நம்ம ஜீவாத்மானு எடுத்துருக்கோம் அந்த கான்செப்ட்ல புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மளை வந்து மனம்தானே பார்க்கணும் அந்த ஆத்மாவும் பாதிக்கப்பட்டு இங்கு எல்லாமே டேமேஜ் ஆயிடுது அப்ப இது எல்லாம் டேமேஜ் ஆகி என்ன ஆயிடுதுன்னா அந்த தேரும் பயனற்றதாக போயிடிறது தேர்ல இருக்கிற எஜமானனும் பாதிக்கப்படுகின்றான் அப்ப இதுல இருந்து இந்த உடல் என்ற தேரை நம்ம சரியாக இயக்க வேண்டும் என்றால் இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற தேரோட்டி புத்தி சக்தி சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க சாஸ்திரம் கூறு முக்கிய சாரமாக நாம் இங்கு பார்க்கப்படுகிறது அப்ப உண்மையில நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில என்ன நடக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா புலன்கள் எல்லாம் அதனுடைய போக்கில போய்கொண்டே இருக்கின்றன மனம் வந்து கட்ட பல திசைகளிலே பரவி கிடைக்கிறது அதுவும் இன்றைக்கு நம்முடைய மனசு எப்படி இருக்குன்னா நவீன சோசியல் மீடியாவில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கு சிக்கிக்கிட்டு இணையதளம் செல்போன் மூலமா என்ன ஆகுது படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதனால நம்முடைய புத்தி வந்து விழித்துக் கொள்றதுக்குண்டான வாய்ப்புகளே இல்லாம போயிடுச்சு நம்ம புத்தி விழிப்படைவதற்கான சந்தர்ப்பமே கொடுக்கப்படலை அப்ப புலன்களும் மனமும் என்ன ஆயிடுச்சுன்னா அதனுடைய போக்குல போக ஆரம்பிச்சிடுச்சு அப்ப அந்த மாதிரி போறதுனால என்ன ஆகுது புத்தியை தூங்கிட்டு இருக்குது புத்தி தூங்குனா என்ன ஆகும் இந்த உடல் வந்து டேமேஜ் ஆயிடுது அதனால்தான் நமக்கு நோய்கள் வந்து விடுகிறது அப்புறம் அந்த உடல்ல பயணம் செய்யக்கூடிய முதலாளி இருக்கிறாரு அந்த எஜமானன் அவரும் என்ன ஆயிடுது பல சங்கடங்களுக்கு உண்டாகுகின்றார் அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு இந்த உடலை நம்ம கையால தெரியணும் அப்படின்னா முதல்ல நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட இந்த புத்தியை விழிப்புற வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த புத்தி சக்தியை பற்றி நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் பேசுவது போல வேற எந்த சயின்ஸும் பேச முடியாது வேற எந்த சாஸ்திரமும் பேச முடியாது அப்ப இந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம இடத்துல புத்தி சக்தியை பத்தி சொல்லும்போது இங்க மனதின் வந்து உயர் பரிமாணமாக அதை சுட்டி காட்டுது வந்து இப்ப நம்முடைய சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் என்பதாக ஐந்து நிலைகள்ல பிரித்து இந்த ஒரே மனம்தான் அந்த டிராவலிங் பார்த்து அதை எப்படி பயணம் பண்ணுதோ அதனுடைய அந்த மீடியா அதனுடைய தொடர்பு எப்படி இருக்கும்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் புதுப்பித்துக்கொண்டே இருக்கப்பட வேண்டும் அப்ப இந்த புதுப்பித்தல் தன்மைங்கிறது என்னன்னா புத்தி சக்தி வந்து நல்லா விழிச்சுக்குச்சு அப்படின்னா அப்ப நமக்கு வந்து எல்லாம் புரிய வரும் நம்ம எதுக்காக இந்த மனித பிரிவை எடுத்துருக்குறோம் இந்த மனித பிரிவனுடைய மகத்துவம் என்ன உண்மையிலே நம்ம யார் இந்த உடலா மனமா அப்படின்னு நமக்குள்ள விசாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்ப அந்த புத்தி விழித்து கொண்டால் அந்த விசாரமே நம்ம இடத்துல தொடங்கும் அப்ப இந்த புரிதல் நமக்குள்ள வரணும்னா அதுக்கு தான் இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் இருக்குங்கிறது ஏவது நமக்கு தெரியும் இல்லையா இப்படிப்பட்ட பாடங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா அதை பற்றி விசாரணை செய்ய முடியும் அப்போ இந்த பாடங்களை நம்ம தொடர்ந்து கலந்துகிட்டு இந்த பாடத்திடத்துல கொடுக்கப்பட்ட பாடங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்டு ஒரு தெளிவுக்கு வரும்போதுதான் இங்க நம்ம புத்தி விழித்துக் கொள்ளும் அப்படி விழித்துக் கொள்ளும் போதுதான் நம்ம இந்த தடைகளை எல்லாம் கடந்து அந்த தேரை வந்து சரியான ஒரு இலக்கை நோக்கி செலுத்துவோம் அந்த இலக்கையும் சரியாக சென்று அடைவோம் அது புரியாம நம்ம என்ன பண்றோம் மனதை அடக்கிற முயற்சிக்கிறதோ மூச்சை பிடித்துக் கொண்டிருப்பதோ ஆசனங்கள் போடுவதனாலோ ஆலயங்களுக்கு செல்வதனாலோ எந்த ஒரு பலனும் இங்கு உண்டாகவே உண்டாகாது அதனால என்னாகும் இந்த தேரனுடைய பயணமும் முடிவடையவே முடிவடையாது ஒரு தேர் வந்து அதனுடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் இங்க சரியா இருக்கணும் தேர் சரியா இருக்கணும் அந்த குதிரைகளும் சரியா இருக்கணும் அந்த குதிரைக்கும் தேரோட்டிக்கும் இணைப்பாக இருக்கின்ற கடிவாளமும் சரியாக இருக்கணும் அந்த தேரில் அமர்ந்திருக்கிற எஜமானனும் சரியாக இருக்கணும் எல்லாம் கரெக்டாக இருந்தா அந்த தேரானது அந்த இலக்கை அடையும் இல்லைன்னா அந்த தேரானது என்ன ஆகும் பாதியிலேயே கொடை சாஞ்சிடும் கீழே விழுந்துடும் உடஞ்சி போயிடும் அப்ப அது மாதிரி நம்ம பயணம் முடிவடையாம போயிடும் அதற்கு தான் இப்ப நம்ம இந்த அரிதான மனிதப் பிறவில மனித உடல்ல வந்திருக்கிறோம் அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேர் என்கின்ற இந்த உடலை நம்ம சரியானபடி பராமரிக்க தெரியணும் அதுதான் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லும்போது சேத்ரம் சேத்ரக்னன் அப்படிங்கிற வார்த்தையை கையாளு கேத்ரம் அப்படின்னா இந்த உடல் சேத்ரக்னன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க வேண்டிய அதுதான் எங்க விஷயம் அதுதான் சேத்ரம் சேத்ரக்னம் அப்படிங்கிற விஷயத்தை கையாளுகின்றார் பொதுவாக இந்த கேத்ரம்ங்கிற வார்த்தையை தான் நம்ம வந்து கோயில்களாகவும் பார்க்கிறோம் கோயில்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சேர்த்தத்துக்கு போயிட்டு வந்தேன் இந்த சேத்திரத்துக்கு போயிட்டு வந்தேன்ட்டு அது வந்து ஒரு இடத்தை நம்ம குறிப்பிடுறோம் இந்த சேரம் காசி சேத்திரத்துக்கு போயிட்டு வந்தேன் பத்ரிநாத் சேத்திரத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த சேத்திரங்கிற அந்த புனித யாத்திரையை பயன்படுத்தக்கூடிய அந்த கோயில்களுக்கு போய் வர்றதெல்லாம் இங்கே உண்மையிலேயே அந்த உடலை பராமரிக்கக்கூடிய விஷயமாக இல்லை அதெல்லாம் சூட்சமாக பரிபாசை அப்போ இங்கே நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய கேத்திரம் உண்மையிலே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சேத்திரம் எதுனா இந்த உடல் அப்போ இந்த உடலைத்தான் நாம் இங்க கையாள தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த உடலை கையாள்வது என்றால் என்ன அந்த தேரை பராமரிப்பது என்றால் என்ன என்றால் அந்த தேரிலே இருக்கின்ற தேரோட்டி சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்ப அந்த தேரோட்டி சரியாக இருக்க வேண்டும் என்றால் தேரோட்டிக்கு என்ன வேலை தேரை செலுத்துவது வேலை அவன் எந்த தேர்ல இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவுங்கிறது மனித தேகத்துலதான் ரொம்ப அருமையா வேலை செய்யும் வேற நீங்க எந்த தேகத்துக்குள்ள இருந்தாலும் அது தேரோட்டின்னு அங்க சொல்ல முடியாது ஏன்னா அவன் தேர்வோட்டி இருக்கிறான்னு அங்க சொல்ல முடியாது அப்ப தேர்லதான் தேரோட்டி இருப்பானே தவிர வேற ஏதோ குழந்தைங்க விளையாடுற பொம்மையில போய் ஒரு தேரோட்டி உக்கார முடியுமா அப்ப மற்ற ஜீவராசிகள் எல்லாம் சும்மா ஒரு பொம்மைகள் போல விளையாட்டு பொம்மைகள் போல அதெல்லாம் ஆனா உண்மையான தேர்லதான் தேரோட்டி இருப்பான் அப்ப உண்மையான தேரை இழுக்கிறதுக்கு உண்டான தேரோட்டி சரியாக இருந்தால்தான் அது சரியான இலக்கை அடைய முடியும் என்பது போல இங்கு கொடுக்கப்பட்ட உடல்களிலே உபாதிகளிலே உடல் என்றால் உபாதியின்னு நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா பல்வேறு உபாதிகளிலே மனித உடலாகிய இந்த உபாதியிலே தான் புத்தி சக்தி விழிப்புற்று இருக்க வேண்டும் என்பதை இங்கு மகான்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அதுதான் இங்க பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லி நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த உடலை கொண்டு மனதில் எழுகின்ற ஏராளமான எண்ணங்களிலே அவைகள் கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும் நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும் அதை பற்றி விளக்குவதற்காக வந்ததுதான் மகாபாரதம் மகாபாரத கதையினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இடத்துல எழுகின்ற கெட்ட எண்ணங்கள் தான் ஜாஸ்தி இருக்கும் நல்ல எண்ணங்கள் ரொம்ப குறைவா இருக்கும் ஒன்னு ரெண்டு நல்ல எண்ணம் வரும் மேக்சிமம் நம்ம இடத்துல கெட்ட எண்ணங்கள் தான் வெளிப்படும் அதனால தான் மகாபாரத கதையில நூறு கௌரவர்கள் இருக்கிறாங்க ஐந்து ஐந்து பஞ்ச பாண்டவர்கள் அப்ப நல்ல எண்ணங்கள் ஐந்து வந்தா நூற்று கணக்கான கெட்ட எண்ணங்கள் தான் நம்ம இடத்துல வெளிப்படும் அப்ப இதைத்தான் இங்க மகாபாரத கதையில அந்த எண்ணங்களோட ஒப்பிட்டு கதை நமக்கு சொல்லப்படுகிறது அப்ப அந்த பஞ்ச பாண்டவர்களும் புத்தி சக்தியாகி ஸ்ரீ கிருஷ்ணனும் துணை கொண்டு அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து ஐந்து விதமான புலன்களாக பார்த்தோம்னானோ அங்க புத்திசக்தியாக யார் இருக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறான் அப்ப ஸ்ரீகிருஷ்ணனுடைய துணையை கொண்டுதான் அந்த மனதில் எழுகின்ற தீய எண்ணங்களாகிய நூற்று கணக்கான அழித்து அந்த நல்ல எண்ணங்களாக பாண்டவர்கள் வெல்வதுதான் நீங்க மகாபாரதம் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது அதுதான் மகாபாரத கதையினுடைய உண்மையான தாற்பரியம் மகாபாரதத்துல சொல்லப்பட்ட கதையினுடைய உண்மையான தாற்பரியம் அதுதான் ஏன்னா மகாபாரத கதை வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது உண்மை சம்பவம் கிடையாது அது வியாச பகவானால் எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை ஆனா அந்த கற்பனை கதை பகவான் வியாசர் தான் அப்படி நிறைய விஷயங்களை அவர் எழுதி மக்களுக்கு கொண்டு வந்து அதுல கதைகளுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை எல்லாம் கொடுத்து இந்த மனதை வந்து உயர்நிலை பரிமாணத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக போதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் நாம் என்ன பண்றோம்னா அந்த கதைக்குள்ளேயே போய் சிக்கிக்கிட்டு அந்த கதையிலேயே இருக்கிறோமே தவிர அந்த கதையினுடைய கருத்தை நம்ம எடுத்துக்கொள்வதே கிடையாது காரணம் என்ன அந்த புரிதலே இல்லை பெரும்பாலான மனிதர்களுக்கு அந்த புரிதலே வரமாட்டேங்குது காரணம் அந்த பகுத்தறிவு தன்மை விரிவடையவே கிடையாது புத்திசக்தி விழித்துக் கொள்ளவே இல்லை அப்போ புத்திசக்தி விழித்துக் கொண்டவன் தான் என்ன பண்ண முடியும் அதனுடைய உண்மை தன்மையை உணர முடியும் இல்லைன்னா சின்ன குழந்தைங்க கதை கேட்குற மாதிரி நாமளும் கதை கேட்டுகிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குள்ளப்பாண்டி கதை அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மனிதர்களே இருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு அப்படிலாம் இருக்குங்கிற மாதிரி கற்பனை வாழ்க்கை வாழ்து இல்லையா அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் ஒரு பெரிய ஆளை படுக்க வச்சு கைத்துல கட்டி வச்சு நிறைய குள்ளப்பாண்டிகள் சுற்றி நிற்பாங்க அப்போ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி கதையெல்லாம் படிக்கிறதுக்குள்ள அப்பா இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கற்பனை கதாபாத்திரங்களை வடிவமைத்து கொண்டு அதில் சுவாரஸ்யமாக மூழ்கி அந்த கதைகளை ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இங்கே நம்ம என்ன பண்றோம் இந்த உலக விவகாரங்களுக்குள்ள கதையில தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறமே தவிர கருத்தை நம்ம புரிந்து கிடையாது அதனால ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்கள் எல்லாம் மனிதனுடைய மனதை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட பிரத்யேக கதாபாத்திரங்கள் அதில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படி பங்கு வகிக்கிறது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அது எதை சொல்ல வருகிறது என்பதை யார் ஒருவன் புரிந்து முடியும் என்றால் புத்திசக்தி கூர்மை அடைந்த விழித்துக்கொண்ட விவேகியினால் மட்டும்தான் அதனுடைய உண்மைத்தன்மைகளை புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களெல்லாம் அந்த கதையில் கூறப்பட்ட தாற்பயத்தை விட்டுவிட்டு வெறும் கற்பனை கதாபாத்திரங்களை பிடித்துக் கொண்டு அந்த கதைகளிலேயே சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாக கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் இங்கு நம்ம புரிந்து வேண்டிய முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது ஆகவே மனிதன் மனதை கொண்டு மகத்தான அந்த அறிவை அந்த ஆத்மாவை உணர்வதற்காகத்தான் இந்த உடல் என்ற ஒரு கருவி தேவைப்படுகிறது பிரத்யேக பகுத்தறிவாகிய மனதை கொண்டு மகத்தான அந்த அறிவை ஆன்மாவை உணர்வதற்காகத்தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வையார் இதை சொல்றாங்க இல்லையா மனிதப் பிறவினுடைய மகத்துவ பத்தி ஔயார் பேசும்பொழுது ரொம்ப அருமையான ஒரு செயல் இருக்கு உடலை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண் அப்போ இந்த உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் அந்த உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண்பதுதான் அப்ப அந்த ஆன்மாவை அந்த அறிவை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது புரிய மாட்டேங்குது நமக்கு இந்த உடலினுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரியறதே கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த உடலை வச்சுக்கிட்டு பல போகங்கள்ல போக ஆயதனம் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்துல போக ஆயத்தனம் என்றால் இந்த சுக போகங்களை ஒரு கருவி இது அந்த கருவியிலேயே சிக்கிக்கொண்டு எனக்கு கஷ்டமா இருக்குது எனக்கு ஜாலியா இருக்குதுன்னு சொல்லி பிரச்சனையை மனிதன் பேஸ் பண்ணி தவிர அந்த உடலை கொண்டு அந்த உயரிய அறிவை பிடித்து கொள்ள ஒரு தயாராக இல்லை ஒரு சில சொல்றாங்க வந்த அத்தனை மகான்களும் ஞானிகளும் சொல்றாங்க அவ்வ சொல்றாங்க அதுதான் சொல்றாங்க உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காணுங்கிறாங்க எத்தனை பேருக்கு இது புரியுது யாருக்குமே புரியுறதில்லை அப்ப இதனால இந்த உடலை வீணாக்கி கொள்கிறார்கள் இந்த பரு உடலை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த பன்னிரெண்டாவது ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கரரும் சுட்டி காட்ட மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது பதிமூணாவது ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம் பதிமூணாவது ஸ்லோகம் பஞ்ச பிராண மனோபுத்தி சேந்திரிய சமன்விதம் அப்பஞ்சீக்கிரத பூதோத்தம் சூட்ச்மாங்கம் போக சாதனம் இங்க என்ன சொல்றாருன்னா பஞ்ச பிராண மனோபுத்தி ஐந்து விதமான பிராணங்களை பிரிக்கிறார் அதாவது நுண்ணிய வடிவில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா அப்பஞ்சீகிரத பூதங்கள் அப்பஞ்சீக்கிரத பூதம்னா பஞ்சீகரணம் செய்வதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷமான பூதங்கள் அதுதான் அப்பஞ்சீகிருத பூதங்கள் என்று சொல்கிறார் அந்த அப்பஞ்சீகிருத பூதத்திலிருந்துதான் ஐந்து விதமான பிராண வாயுக்கள் வெளிப்பட்டன அத்தோடு மனம் புத்தி அப்புறம் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட்டன அப்ப இதை என்ன சொல்றாருன்னா இங்க பகவான் ஆதிசங்கரார் அருமையா வேதாந்த பாடத்தை இங்க டீச் பண்றாரு எப்படி டீச் பண்றாருன்னா இப்ப நமக்கு வந்து மூன்று சரீரம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே தத்துவ போதத்துல படிச்சோம் அந்த தத்துவ போதத்தில் அந்த மூன்று சரீரங்களுக்குள்ள விளக்கத்தையும் பார்த்துட்டோம் இருந்தாலும் இப்ப ஞாபகப்படுத்துறேன் ஸ்தூல சரீரம் தான் இந்த பரு உடல் சூட்சம சரீரம் சொல்றோம் மனசு அதை ஒற்றை வார்த்தையெல்லாம் வெறும் மனசுங்கிற மாதிரி மட்டும் வச்சுக்க கூடாது சூட்சம சரீரம்னா மனசு மட்டும் இல்லை அதுல எத்தனை விஷயம் இருக்குன்னா பதினேழு தத்துவங்கள் அடங்கி இருக்குது பதினேழு தத்துவங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சூட்சம சரீரம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுடல் அப்ப அந்த நுண்ணுடல் யாருகிட்ட இருக்கு எல்லாருக்கிட்டும் இருக்கு உங்ககிட்டயும் இருக்கு எங்கிட்டயும் இருக்கு எல்லார்கிட்டையும் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நுண்ணுடல் இருக்கு அந்த நுண்ணுடல் எப்படி இருக்குன்னா பதினேழு தத்துவங்களையும் உள்ளடக்கியதாக இருக்குது அதுதான் சொல்றாரு பஞ்ச பிராண மனோ புத்தி தசேந்திரிய சமன் விதம் தசேந்திரிய மனம் புத்தி அப்புறம் பஞ்ச இப்ப கூட்டுங்களேன் பஞ்ச ஐந்து விதமான பிராண வாயுக்கள் இருக்கு மனம் ஆறு புத்தி ஏழு ஐந்து ஞானேந்திரிகள் கூட்டிக்கங்க அப்ப அஞ்சு ஏழு பன்னெண்டு மீண்டும் ஐந்து கர்மேந்திரங்களை கூட்டிக்கங்க பதினேழு ஆச்சு அப்ப இந்த பதினேழு தத்துவங்களை உள்ளடக்கியதுதான் இங்க சூக்ஷம சரீரம் அப்போ இப்ப நாம வந்து இந்த பரு உடல்ல இப்ப தெரியுது நான் இன்னார் இந்த ஜாதி இந்த ஆளு அப்படி இப்படி நம்ம பேசிக்கிறோம் இல்லையா இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இந்த பௌதீக உடலை வைத்துக்கொண்டு ஆனா இந்த பௌதிக உடல் உண்டாவதற்கு நம்ம இடத்துல ஒரு நுண்ணிய உடல் இருந்தது அதுதான் சூக்ஷம தேகம் அந்த நுண்ணிய உடல் நம்ம இடத்துல எப்படி இருந்ததுன்னா புதுப்படியா மனசு பார்க்காம அந்த மனதோடு சேர்ந்து மீதி பதினாறு தத்துவங்கள் சேர்ந்து அதுதான் இங்க சூக்ஷமான ஒரு போக சாதனமாக பார்க்கப்படுகிறது ஆனா அந்த பதினேழு தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னா பஞ்ச பிராண மனோ புத்தி தசேந்திரிய சமன்விதம் அப்போ ஐந்து வாயுக்கள் மனம் புத்தி ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஆகிய பதினேழு தத்துவங்கள் அடங்கியதைத்தான் சூட்ச்மஸ்தரீரம் என்பதாக பார்க்கின்றோம் அப்ப இப்ப நம்ம இந்த சூட்சம சரீரம் தான் நம்ம பொதுவா மனம் அப்படின்னு புரியறதுக்காக பேசுறோம் ஏன்னா பதினேழு தத்துவங்களையும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல இப்ப உங்களுக்கு சூட்சம உடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தா குழப்பமா இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் பொதுவா சூட்சம உடல் அப்படின்னு சொல்லும்போது மைண்டை சொல்லிட்டோம் மனம் தாங்க சூட்ச்ம உடலு அந்த மனதனுடைய ஸ்தூல உடல் இந்த பரு உடல் அப்படின்னு ஆனா உண்மையிலே நம்ம பரு உடல் ஒற்றை வாரத்துல ஒரு உடல் எப்படி இருக்குது பஞ்ச உண்டாகி இருக்கு அப்ப இந்த பரு உடலையே ஆராய்ச்சி பண்ணோம்னா பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது உடல்கள் இருக்குது பஞ்ச இருக்குது இந்த உடல்லையே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் நாம் சொல்லாம ஒட்டுமொத்தமா நம்ம என்ன சொல்லிடுறோம் ஸ்தூல உடல் அப்படின்ட்டு பரு அழைப்பது போல சூக்ம உடல் என்று மனதை அழைக்கிறோம் அப்ப அப்படி புரிஞ்சுகோட்டா இப்ப நமக்கு எடுக்க இருக்கக்கூடிய அந்த பதினேழு தத்துவங்கள் ஆகிய சூட்சம உடல் தான் இந்த ஸ்தூல உடல் தோன்றுவதற்கான ஆதாரமாக இருக்கிறது அப்படியே இந்த ஸ்தூல உடலும் சூட்சம உடலும் தோன்றுவதற்கு எது காரணமா இருக்குன்னா இன்னொரு உடல் இருக்கு அதுதான் காரண உடல் அப்படி ஒவ்வொரு உடலா இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்ப அதுல இந்த பாடத்திட்டத்துல வேதாந்த பாடத்தின்படி ஏற்கனவே பகவான் ஆதிசங்கரன் மட்டும் இல்ல மற்ற மகான்களும் வேதாந்த சாஸ்திரமும் நமக்கு எடுத்து விளக்கியதுல பார்க்கும்போது இப்ப இந்த சூக்ஷம சரீரமான மனமானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவரவர்களுடைய கர்ம வினைகளுக்காக அது மாறுபடுகிறது அவரவர்கள் ஏற்றி வைத்துக் ஏராளமான எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனமும் மாறி மாறித்தான் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனமும் ஒவ்வொரு மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்குன்னா அது கர்மா தான் ஏன்னா பூர்வ சம்ஸ்கார இருக்குல்ல வாசனைகள் இருக்குல்ல அந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரிதான் அவர்களுடைய விவகாரங்களும் இருக்கும் அதனால தான் ஒருத்தர் நல்ல செயலில் ஈடுபடுவான் ஒருத்தர் கட்ட செயலில் ஈடுபடுவான் ஏன் அவன் கெட்ட செயலில் ஈடுபடுறான் அப்படின்னு கேட்டான் அவனுடைய பதிவு அப்படி இருக்காதனால அவன் கெட்ட செயலில் ஈடுபடுறான் இவன் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கானே இவன் ஏன் நல்ல காரியம் செய்யறான் இவனுடைய பதிவு அப்படி இருக்காதனால இவன் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான் அப்ப இங்க நல்லதோ கெட்டதோ அவரவர்கள் மனம் சார்ந்த விஷயத்தினுடைய அடிப்படையிலே மனிதன் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அதன் காரணமாகத்தான் இங்கு செயல் விளைவுகள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன அந்த செயல் விளைவினுடைய பலா பலன்கள் தான் பார்க்கின்றோம் அதனால் நம்ம சுக அடைகின்றோம் அப்ப இந்த சுக துக்கங்களுக்கு மூலம் எது அப்படின்னு பார்த்தா இந்த மைண்டே தான் அப்ப இந்த மனதனுடைய எண்ணங்களேதான் நமக்கு நல்லதையும் கட்டணியும் கொடுத்து அதுல சுகத்துக்கத்தை அனுபவிக்க வைக்குது அப்ப ஏற்கனவே பார்த்த ஸ்லோகத்துல அவரு முக்கியமான உடல் எதை சொன்னாரு கண்களுக்குத் தெரிகின்ற ஒரு ஸ்தூல உடலைத்தான் பேசினாரு போன ஸ்லோகத்துல அதுதான் இந்த இவ்வளோ பரி கதையை பகவத்கீதையிலிருந்து எடுத்து பேசணும் இங்க அந்த சூட்ச உடல் பதினேழு தத்துவங்களை பற்றி பேச போகிற அப்போ இங்கு கண்களுக்கு தெரியாத சூக்ஷம சரீரம் பற்றி பேசும்போது ஐந்து பூதங்களும் அந்த பஞ்சீகரணம் நடப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நுண்ணிய வடிவில பதினேழு பகுதிகளாக இருப்பதைத்தான் இங்கு சூக்ஷம சரீரம் என்பதாகவும் விவரிக்கப்படுகிறது அப்போ இந்த சூக்ஷம சரீரத்துல என்னென்னு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஐந்து வாயுக்கள் இருக்கு அந்த வாயுக்கள் என்னன்னா அபானன் சமானன் வியானன் உதானன் பிராணன் இந்த பிராணனோடு சேர்ந்த ஐந்து வாயுக்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஐந்து விதமான வாயுக்கள் இந்த ஐந்து அமைப்புகளோட இன்னொன்னு மனசு இருக்குது மனசுங்கிறது தொகுப்பு வாயுக்கள் மனம் இருக்கு அடுத்த பரிமாணம் என்ன மனதனுடைய மேம்பட்ட நிலை விழித்துக்கொண்ட விழிப்புற்ற புத்தி இன்னொன்னு இருக்குது அப்ப மனம் என்ன சொல்ற பண்ணது உயர் பரிமாணத்துக்குள்ள டிராவல் பண்ணி தன்னை புத்தி சக்தியாக விரித்துக் கொள்கிறது அப்ப இங்க மனம் புத்தி ஐந்து வாயுக்கள் மட்டும் இல்லாம இன்னும் என்னென்னு இருக்குது ஐந்து இந்திரியங்கள் இருக்குது ஐந்து இந்திரியங்கள்ல நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம் இப்போ ஞானேந்திரியங்கள்லாம் என்ன இந்த ஐந்து விஷயங்கள் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து விஷயங்கள் தான் ஞானேந்திரியங்கள் அது என்னன்னு ஐந்து ஞானேந்திரியங்கள்லாம் நாம கண்ணு காது மூக்கு நாக்கு தான் ஞானேந்திரியங்கள் ஏன்னா அதன் மூலமா ஒரு ஞானம் கிடைக்குது ஞானேந்திரியங்கள் ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா இப்ப கண்வழியா ஒன்றை பார்த்து இது இது இன்னது என்று புரிந்து கொள்கிறோம் இல்லையா அந்த ஞானம் அந்த கண்வழியாக பார்ப்பதினால அது ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம் அதனால ஐந்து ஞானேந்திரியங்கள் நம்ம இடத்துல இருக்கு அதுதான் ஐந்து புலன்கள் அது மாதிரி ஐந்து கர்மேந்திரியங்கள் நம்ம இடத்துல இருக்கு கர்மேந்திரியங்கள்னா என்னன்னா கர்மம்னா செயல்னு ஏற்கனவே பார்த்தோம் அப்ப நம்ம இடத்துல செயல் விளைவுகளை செய்யக்கூடிய ஐந்து இந்திரியங்கள் இருக்கின்றது அது கர்மேந்திரியங்கள் அந்த கர்மேந்திரியங்கள் என்னென்னா நம்ம கிட்ட கை காலு அப்புறம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த கழிவு கழிவு வெளியேற்றக்கூடிய குதம் அப்புறம் குய்யம் இந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து செயல்களை செய்கின்ற இந்திரியங்கள் அப்ப இதெல்லாம் என்னதுன்னா கர்ம இந்திரியங்களாக பார்க்கப்படுகிறது அப்போ இந்த கர்ம இந்திரியங்களும் ஞான இந்திரியங்களும் பத்தும் மனம் புத்தி ஆகிய இரண்டும் சேர்ந்து பன்னெண்டும் ஐந்து வாயுக்களும் சேர்ந்து பதினேழு தான் இங்கு சூட்சம சரீரம் என்பதாக பார்க்கப்படுகிறது அதுதான் இங்க முக்கியமாக நம்ம புரிந்து வேண்டும் இதை பற்றி விரிவான விளக்கங்கள் தத்துவபோதத்திலயே நம்ம கொடுத்துட்டோம் பஞ்ச பிராணனை பற்றி விரிவான விளக்கம் பஞ்ச இந்திரியங்களை பற்றி ஞானேந்திரியங்களை பற்றி விரிவான விளக்கம் அப்புறம் விரிவான விளக்கம் இதெல்லாம் இந்த மாதிரி வந்து பதினேழு விஷயங்களை உள்ளடக்கிய சூட்சம சரீரத்தை தான் இப்ப நம்ம பாக்குறோம் அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல பதிமூணாவது ஸ்லோகத்துல சொல்ல வர மனோபுத்தி தசேந்திரிய சமன் ஐந்து பிராணங்கள் மனம் புத்தி அப்புறம் பத்து இந்திரியங்கள் இவைகள் எல்லாம் அபஞ்சீகம் போக சாதனம் இதெல்லாம் வந்து பஞ்சீகம் செய்யப்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அபஞ்சீக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு போக சாதனமாக பார்க்கப்படுவதாக இங்கு மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அதைத்தான் இப்ப இங்க வந்து இவரு ஆதிசங்கரரும் இந்த சுலோகத்திலே நமக்கு புரிய வைக்கிறார் அப்ப இந்த ஸ்தூல மற்றும் நுண்ணிய சரீரங்கள் ஆகிய நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு தெரியாத மனமும் கண்ணுக்கு தெரிகின்ற இந்த பருவுடலும் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்ல பார்த்துட்டோம் எதுல பன்னெண்டு பதிமூணுல பார்த்துட்டோம் அடுத்தது காரணத்தேகத்தையும் பார்க்க போறோம் பொதுவாக நம்ம இடத்துல வந்து மூன்று உபாதிகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே தத்துவத்தில் எடுத்துட்டோம் மூன்று உபாதிகள் என்னென்ன அப்படின்னா தூள உடல் சூட்ச உடல் மற்றும் காரண உடல் ஆகிய இந்த மூன்று உடல் தான் உபாதிகள் என்று சொல்லப்படுகிறது அப்ப இங்க நாம் காணுகின்ற இந்த ஸ்தூல உடல் கண்ணுக்கு தெரிகின்ற பரு உடல் அதுதான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த உடம்பு அதே மாதிரி நம்ம காண முடியாம மற்றவர்களும் காண முடியாம எது இருக்குதோ அதுதான் கண்ணுக்கு தெரியாத மனம் அந்த விஷயங்களைத்தான் நம்ம என்ன பண்றோம் சூட்ச உடல் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த ஸ்தூல உடலும் சூட்சம உடலுக்கும் காரணமாக ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அதுதான் காரண சரீரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த மூன்றாவதா இருக்கக்கூடிய காரண சரீரம் இருக்குது இல்லையா அதைத்தான் எங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா அவித்யா அப்படிங்கிறாங்க அவித்யாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க அது ஏன் அவித்யா அப்படின்னா அவித்யாங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா அறியாமை அஜ்ஞானம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அவித்யான் ஏன் அந்த காரண சரீரத்தை சொல்றாங்க அப்படின்னா அந்த காரண சரீரம்ங்கிற சஞ்சித கர்மாவில் என்னென்ன இருக்குன்னு யாருனாலையும் தெரிந்து கொள்ள முடியாது இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மூணு உடம்பு இருக்குது இப்ப சூக்ம உடல் வந்து மனசுல கூட நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்களை ஏற்றி வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த சூட்சம உடல் உண்டாவதற்கும் இந்த ஸ்தூல உடல் உண்டாவதற்கும் காரணமா இருக்கிற காரண சரீரம் இருக்கு இல்லையா கர்மா அதுல என்னென்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது அதனாலதான் அது அஜ்ஞானம் அறியாமை அவித்யா என்பதாக மகான்கள் சுட்டி காட்டினார்கள் அப்படிப்பட்ட அந்த காரண சரீரம் வந்து பிறனைக்கு தான் காரணமா இருக்குது ஏன்னா அதுதான் இந்த நுண்ணிய உடல் எடுத்து அப்புறம் இந்த பரு உடலை எடுத்து நமக்கு இந்த விவகாரங்களுக்குள்ள ஈடுபடுவதற்கான முக்கிய கருவியாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த காரண உடல் தான் முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுது எப்படின்னா இப்ப இந்த ரெண்டு சரீரங்களுக்கு காரணமாக இருக்கிற இந்த காரண சரீரத்தையும் நம்ம கடந்து போகும்போது அங்க ஆத்மாவே நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறது மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அப்ப ஒருவனுக்கு ஆத்மா என்பதை பற்றிய அறிவதற்கும் அப்படி அறிந்தாலும் அதை உணர்வதற்குமான தடைகளாக எதது இருக்குது அப்படின்னு பார்த்தா எது தன்னை பாதிக்கிறது என்றால் அவன் அறியாமையினாலே இந்த பரு உடலை தன்னுடைய உடலாக பாதித்துக் கொள்வதோ பல்வேறு விசேஷ சுகங்களை மனதிலே ஏற்றி வைத்துக் அந்த மனதளவிலே அவன் மீண்டும் மீண்டும் விவகாரங்களிலே ஈடுபட்டுக் இந்த பரு உடலாகிய ஸ்தூல உடலும் நுண்ணிய உடலாகிய சூட்ச்ம உடலும் காரணமாக இருக்கின்ற அந்த காரண உடலை அழிக்காமல் இருப்பதும் தான் அவன் ஆத்மாவை அறிய முடியாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது என்பதை சுட்டி அப்ப அந்த காரண சரீகத்தை நம்ம வந்து இல்லாமல் செய்யும் போதுதான் நம்ம பிறப்பு இறப்புங்கிற அந்த சக்கரத்திலிருந்து விடுபட முடியும் என்பதாகவும் மகான்கள் இங்கு சொல்ல வராங்க அதைத்தான் நான் எடுத்தப்பட்ட பாடத்திலையும் அந்த காரண உடலை எப்படியெல்லாம் அழிக்கணும் அதற்கான என்ன வழிமுறைகள் என்பதெல்லாம் ஒவ்வொரு உபனிஷதங்கள் எடுக்கும் போதும் இது மாதிரி பாடங்கள் எடுக்கும்போதோ அந்தந்த இடத்துல அந்த டாபிக் பேசியிருப்பேன் அது எந்த ஸ்லோகத்துல எப்ப பேசுறதுன்னா எனக்கே தெரியாது ஆக எல்லா பாடங்களையும் நீங்க முறையா படிச்சீங்கன்னா நல்ல ஒரு தெளிவும் புரிதலும் வர முடியும் அப்போ இன்றைக்கு நம்ம இந்த பதிமூணாவது ஸ்லோகத்தோட இந்த ஆத்மபோதத்தை நிறைவு செய்யலாம் நாளைக்கு பதினாலாவது ஸ்லோகத்திலிருந்து காரணத்தேகத்தை படித்துட்டு மேலும் மேலும் இந்த நூல் என்ன சொல்ல வருதுங்கிறதையும் ஆதிசங்கர் நமக்கு என்ன புரிய வைக்க வராரு அப்படிங்கிறதையும் இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம் அப்போ இன்றைய வகுப்பில் நான் இந்த பதிமூன்றாவது ஸ்லோகத்தோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் அரச